நேர்களுக்கு வணக்கம் தினமரு துளிக்காக உங்கள் அலுமையிலு காய்ச்சலின் போது உடல் வெப்பத்தை தணிக்க எளிய முறை ஓமவல்லி இலை சார் எடுத்து நல்லெண்ணெயிலிட்டு காய்ச்சி அதில் சிறிது சர்க்கரை சேர்த்து நன்றாக குழைத்து ஒரு துணியில் நினைத்து பற்றாக நெற்றியில் போட்டு வந்தால் காய்ச்சலின் போது ஏற்படும் உடல் வெப்ப தனியும் அது தலைவலி நீங்கும் நாவரட்டலும் நீங்கும்